ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நமஸ்காரங்கிற தலைப்பிலே நாம் தர்மங்களை பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் பெரியவர்களை பார்த்தால் நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அபிவாதனம் பண்ணுறதுக்காகத்தான் நமக்கு நாமகரணுங்கிற சம்ஸ்காரமே பண்ணப்படுறது அப்படின்னு மகரிஷிகள் சொல்கிறா நாமக்கரணம்னு குழந்த பிறந்து சுத்தி வந்தவுடனே இந்த நாமகரணத்தை பண்ணுறோம் குழந்தைக்கு பெயர் வைக்கிறோம் எதற்காக பெயர் வைக்கிறது அப்படின்னா நாம் செய்யக்கூடியதான அனுஷ்டானங்களில் தேவதைகளுக்கு தெரியறதுக்காகவும் அக்னிக்கும் நமக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காகவும் பெயரே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரிஷிகளுடைய அபிப்பிராயம் ஆகையினாலே தான் நாமக்கரணம் பண்ணுற பொழுதே சங்கல்பத்தில் யஜ தேவதா சபாசகல சத்புருஷ நாம பிரகடன சித்தியர்த்தம் லோகே சத்வியவகார்த்தம் அப்படின்னு தான் நாமகரணத்தில் சங்கல்பம் அந்த குழந்தை செய்யப்போகிறதான யஜத்தில் தேவதைகளுக்கு தெரியறதுக்காகவும் சபையிலையும் சத்புருஷர்கள் மத்தியிலையும் நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் சொல்கிற பொழுது தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காகவும் நான் இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறேன் அப்படின்னு தான் சங்கல்பம் பண்ணுறோம் அப்படி நாமக்கரணுங்கிறது அபிவாதனம் சொல்கிறதுக்காகத்தான் வைக்கப்படுறது ஆகினாலே தான் சர்மா அப்படின்னு பெயர் வச்சு அபிவாதனம் இது போன்ற காரியங்கள்லேயும் நாம் செய்யக்கூடியதான கர்மாக்கள்லேயே மாத்திரம்தான் அந்த பெயரை சொல்லணும் பாக்கி நேரங்களில் வியவகார நாமான்னு வச்சுக்கணும் ரெண்டு விதமான பெயர்களே வைப்பா நாமகரணத்தில் ஷர்மானு ஒன்றும் அதற்கு குப்தநாமா அப்படின்னு பெயர் குப்தநாமான்னால் தத் ரகசியம் பதி சர்மான்னு எந்த பெயரை வச்சுக்கிறோமோ அதை இரகசியமாக வச்சுக்கணும் அதாவது அந்த குழந்தை செய்யப்போகிறதான கர்மாக்கள்ல மாத்திரம் அந்த பெயரை உபயோகப்படுத்தணும் பாக்கி நேரங்களில் கூப்பிடுறதுக்கு அவைகளுக்கு வியவஹார நாமான்னு தனியாக வச்சுக்கணும் அப்படின்னு ரிஷிகள் ஆகையனாலேதான் ரொம்ப பெரியவர்களெல்லாம் பார்த்தால் பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஆச்சாரியவ துத்திரம் தத்யா தீட்சித்தம் குரும் பித்தரஞ்ச பித்திருஞ்ச மாதரம் மாத்துலம் தா ஷிதைஷிணஞ்ச வித்வம்சம் ஸ்வசுரம் எதிமேவ் நாமத்தோ வித்வான் மாதினீம் தா அப்படின்னு காட்டுறது சில பேர் சில பேருடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுறது அவர்களுடைய பெயரை சொல்லி நாம் விவகாரம் பண்ணுறதுங்கிறது கூடாது அதாவது யார் யார் அப்படின்னா ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுடைய புத்திரன் ஆச்சாரியனுடைய பத்னி இவர்கள் பெயரை சொல்லக்கூடாது யாகம் செய்யக்கூடியதான தீக்ஷிதன் அவருடைய பெயரை சொல்லக்கூடாது குரு தகப்பனார் தகப்பனாருக்கு கூட பிறந்தவர்கள் தாயார் மாத்துலன் தாய்மாமா இவன் சௌக்கியமாக இருக்கணும்னு யார் விரும்புகிறாரோ அவர் நிறைய வித்யாபியாசம் பண்ணின வித்வான் மாமனார் சந்நியாசி தாயார் கூட பிறந்தவர்கள் இவர்களுடைய பெயரெல்லாம் சொல்லக்கூடாது யார் சௌக்கியமாக இருக்கணும் தீர்காயுஷாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அவன் இவர்களுடைய பெயரை சொல்லி மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாள் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணினால் திரும்ப ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணாமல் மௌனமாக இருக்கப்படாது நமஸ்காரம் பண்ணால் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா ரிஷிகள் சொல்கிற பொழுது ஆயுஷ்மான்பவ சௌமேதி வாட்சியோ விப்ரோபிவாதனே அகாரஸ்ாஸ்ய நாம் வாட்சிய பூர்வாட்சர்ப்லுதா அப்படின்னு மனு சொல்கிறார் யார் அபிவாதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாலும் ஆயுஷ்மான்பவ சௌமியா அப்படின்னு சொல்லணும் நீ தீர்காயுஷாக இருக்கணும் உனக்கு மனசில் என்ன அபீஷ்டங்கள் இருக்கோ அவ்வளவும் சித்திக்கணும் அப்படின்னு அர்த்தம் இந்த சப்தத்திற்கு அப்படி சொன்ன பிறகு கடைசியில் அவருடைய பெயரையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அகாரஸ்டாஸ்ய நாம்னோந்தே வாட்சியகா பூர்வாட்சரப் ப்ளூதா பெயர் முடிகிற கடைசி அக்ஷரத்தை இழுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது ராமசர்மா அப்படின்னு பெயர் இருக்குன்னா ஆயுஷ்மான் பவ சௌமிய ராமசர்மான அப்படின்னு சொல்லணும் கடைசி எழுத்த எத்து சொல்லும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுக்குறா அப்படி சர்மான அப்படின்னு சொன்னால் அவருக்கு மனசில் சங்கல்பித்த அவலவும் சித்திக்கிறது அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா அப்படி திரும்ப மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ண முடியாதவராக இருந்தால் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உன்னுடைய பெயரை மாத்திரம் சொல்லு அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறார் அவித்வாம்சா பிரத்யபிவாதே நாம்னா ஏ ந ப்ளூதிம் விது காமம் தேஷுச்ச விப்ரோஷிய ஸ்திரீஸ்விவாய மஹம் வதேத் அப்படி ஆயுஷ்மான்பவ சௌமியான்னு சொல்ல முடியாமல் இருக்கார் அல்லது அவருக்கு தெரியல அப்படின்னா நமஸ்காரம் பண்ணிட்டு என்னுடைய பெயர் ராமசர்மா அப்படின்னு உன்னுடைய பெயரை சொல்லு அப்படின்னு சொல்கிறேன் ஸ்திரீகளிடத்திலே நமஸ்காரம் என் பெயர் இதுன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் எதுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னு தெரியாமலே பண்ணப்படாது என்னுடைய பெயர் இதுன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் எதுக்குன்னு தெரியாமல் நமஸ்காரம் பண்ணப்படாது அதே அவர்களும் ஆசீர்வாதம் பண்ணணும் யோனவேத்யபிவாதசிய விபிர்பிரத்யபிவாதனம் ஆசிஷம் வா குருஷ்ரேஷ்ட சஜாதி நரகம் த்ருவம் அப்படி யார் திரும்ப பிரத்யபிவாதனம்னு பேர் அதற்கு நமஸ்காரம் பண்ணினால் மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும் யார் அப்படி செய்யலையோ அவருக்கு நரக்கம் கிடைக்கிறது அபிவாதே கிருத்தேயஸ்து தம்பிப்ரம்னு அபிவாதையேது ஸ்மசானே ஜாயத்தே விரட்சா கிருத்ர காக்கோபசேவிதா நரக்கம் கிடைக்கிறது மாத்திரமில்லை அவர் ஸ்மசானத்துக்கு பக்கத்தில் உள்ள விரக்ஷமாக பிறந்துடுறார் ஸ்மசானே जायते விர்சா கிருதிர காக்கோபேவித ஆந்தை காக்கை முதலிய பட்சிகள் வசிக்கக்கூடியதான மரமாக பிறந்துட்ற அபிவாத்து பூர்வம் ஆசிஷம் நய்சதி எதுஷ்கிருவேத்தம் பிரச்சத்தை ஆயினாலே யார் நமஸ்காரம் பண்ணினாலும் மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதேபோல் போல் எதற்காக நமஸ்காரம் பண்ணுறேன் என் பெயர் என்னங்கிறத தெரிவிக்கணும் தெரிவிக்காமல் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அவர்களுக்கும் இவன் ஏன் நமஸ்காரம் பண்ணுறாங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர்களுக்கு பாபம் ஏற்படுறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆசீர்வாதம் பண்ண தெரிஞ்சுக்கணும் யார் நமஸ்காரம் பண்ணினாலும் ஆயுஷ்மான்பவ சௌமியா அப்படின்னு சொல்லணும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்